வணக்கம் ஆகஸ்ட் இருபத்தி இருபது நாட்டில் இருந்து அமெரிக்க நாட்டு ராணுவ படைகளை வெளியேற்ற அந்நாட்டு பாராளுமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது இரண்டு திட்டம் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு தொடங்கப்பட்டது மூன்று ஏ கே ரக துப்பாக்கிகளை வாங்க இந்தியா ரஷ்யாவுடன் ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளது இனி இன்றைய கேள்விகள் ஒன்று இருபதாம் ஆண்டிற்கான மீகோஸ் மாநாடு எங்கு நடைபெற உள்ளது இரண்டு அந்தராஷ்டிரியோகா திவாஷ் மீடியா சன்மான் விருது எந்த அமைச்சகத்தால் வழங்கப்பட உள்ளது மூன்று செயற்கை நுண்ணறிவு தேசிய பங்குச்சந்தை அறிவு மையம் எங்கு தொடங்கப்பட உள்ளது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்